நேர்களுக்கு தினமொரு துளிக்காக அன்பான வணக்கம் இன்றைய துளியில் நம்ம பார்க்க போற பகுதி உணவைய மருந்து அதுல வந்து வாழ்நாளை நீட்டிக்கும் பச்சை மிளகாய் இது மருத்துவ குணங்கள் சொல்ல வந்திருக்கேன் ஏன் பச்சை மிளகாய் வாழ்நாள் நீட்டிக்கும் சொல்லுவாங்கன்னா சீனா தேசத்துல இப்ப சமீபத்துல கண்டுபிடிச்சிருக்காங்க வாரத்திலே ரெண்டு நாள் சாப்பிட்டா டெத் ஆகிற எண்ணிக்கை பத்து சதவீதம் குறைஞ்சிருக்கு இதே நாளோ ஆறு நாளோ வாரத்திலே எடுத்துட்டோம்னா பதினாலு டெத் ஆகிற எண்ணிக்கை குறைஞ்சிருக்கு அதனால எப்படி சொல்றாங்க பச்சை மிளகாயில என்னென்ன சத்துக்கள் இருக்கோன்னா விட்டமின் சி விட்டமின் இ அதிகமா இருக்கும் இரும்பு சத்து அதிகமா இருக்கும் அதே மாதிரி இது வந்து விட்டமின் சி எப்படி இருக்கோம் ஆரஞ்சு பழத்தில எவ்வளவு இருக்கோ அது ஈக்குவலானது விட்டமின் சி இருக்கும் அதனால விட்டமின் சி நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கும் அதனால பச்சை மிளகாய் அதிகமா இருக்கும் அது இல்லாமல் பச்சை மிளகாயில வந்து புற்றுநோய் உறவிடாம திறக்கக்கூடிய சக்தி இருக்கு எக்ஸ்பெஷலி ஜென்ஸ்க்கு இது ரொம்ப நல்லது ஏன்னா ப்ரோஸ்டைட் என்ற கேன்சர் ஜென்ஸ் அதிகமா பாதிக்கும் இந்த பச்சை மிளகாய் அதிகமா ஜென்ஸ் தினசரி எடுத்துட்டோம் கலோரிஸ் ரொம்ப ஜீரோ கொலஸ்ட்ரால் இருக்கவே இருக்காது பச்சை மிளகாய்ல அதனால தினசரி எடுத்துக்கலாம் இது வந்து தினசரி நூலை சாப்பிட்டதுனால சக்கர வியாதி உள்ளவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது சுகர் கண்ட்ரோல் ஆகும் சளி இருமல் அஜீர்ண கோளாறுகள் எதுவா இருந்தாலும் சரி பண்ணி தரும் இந்த பச்சை மிளகாய் அதே மாதிரி மன அழுத்த மன அழுத்தத்தை சரி பண்ணும் எடுத்துக்கணும் பொரியல்க்கெல்லாம் நிறைய பேர் வந்து உரமிளகாய் மிளகாய் தூள் தான் யூஸ் பண்ணுவாங்க அதுக்கு பதில பச்சை மிளகாய் ஒன்னோ ரெண்டோ எடுத்துட்டா ரொம்ப ரொம்ப ஆரோக்கியத்துக்கு அதுலயே ஒன்னு ரெண்டுலயே உள்ள மருத்துவ குணங்கள் இருக்கும் சொல்லிட்டு நம்ம நெற்றினா தெரிஞ்சுக்கிட்டு இதை சாப்பிட்டு ஆரோக்கியமா இருக்கணும் என் ஆசையோடு பச்சை மிளராய பத்தி சொல்லிருக்கேன் இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா சொல்லுங்க புடிக்கலையா அதையும் நீங்க எங்கிட்ட சொல்லுங்க எல்லாத்தையும் நான் கேட்டுக்கிறேன் மீண்டும் இன்னொரு விஷயத்தோட உங்களை பார்க்கும் நன்றியோடு விடைபெறுகிறேன் உங்களுடைய அன்பு தோழி ஜோதி வெங்கடேஷன்